ஸ்ரீகுருப்போ நம அபாரதருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாண்வகம் நாம் அக்னியினுடைய மகிமையையும் அக்னிச்சரித்திரத்தையும் பார்த்துன்னு வரோம் புராணங்கள் ரொம்ப அழகாக நமக்கு காட்டுறது அக்னியினுடைய சரித்திரத்தை மந்திரங்களும் அற்புதமாக பிரார்த்திக்கிறது அக்னியே அக்னி இல்லாமல் நாம் எது செய்தாலும் அது நஷ்டமாக ஆறுதுன்னு நம்முடைய கர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த அக்னிக்கு சத்தஜிஸ்வகான பேர் ஏழு நாக்கை உடையவர் அப்படின்னு அக்னிக்கு பேர் எப்பொழுதும் பசியோடையே இருக்கக்கூடியவர் அக்னி அப்படின்னு அவருக்கு ஒரு சாபமாக அமைஞ்சது ஒரு ரிஷினாலே அந்த சாபமே வரமாக ஆச்சு அக்னிக்கு இந்த கஷ்யப ரிஷியை மேற்கொண்டு என்ன சொல்கிறார்னா ஏழு நாக்கு ஒவ்வொரு கர்மாக்கள்லையும் ஒவ்வொரு நாக்கில் ஆகுதிகள் நாம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா நாம் நமக்கு ஒரே ஒரு நாக்கு நமக்கு உள்ள இந்த ஒரு நாக்கை நம்மால் திருப்திப்படுத்த முடியல ஆனால் லக்னிக்கு ஏழு நாக்கு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ருச்சி எப்படி தேவைப்படும் அவருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணி பார்க்கணும் அதற்கு என்ன பண்ணியிருக்கா நம்முடைய கர்மாக்களையே விபாகம் பண்ணி பிரித்து அந்த ஏழு நாக்குகளில் ஆகுத்து கொடுக்குறா போல் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா அதுதான் நாம் எந்த ஹோமம் பண்ணினாலும் கூட இந்த ஹோமம் ஆரம்பிக்கிற பொழுது யதோக்திஹ்வையா ஹவிர்கிருஹானா அப்படின்னு அந்த அக்னியை பார்த்து பிரார்த்தனை பண்ணுவார் யதோக்திஹ்வையா ஹவிர்கிருஹானா அப்படின்னா ஹே அக்னே நீ இந்த ஹவிசை எடுத்துக்கோ எந்த நாக்குனால எடுத்துக்கிறது அப்படின்னா யதோக்த எப்படி உனக்கு சொல்லப்பட்டிருக்கோ எந்த நாக்குனால் நீ இந்த ஹவிசை எடுத்துக்கணுமோ அந்த நாக்குனால நீ இந்த ஹவிசை எடுத்துக்கோ அப்படின்னு நாம் பிரார்த்தனை பண்றோம் தர்மசாஸ்திரம் சொல்றது அக்னிக்கு ஏழு நாக்கு சுப்பிரபா அத்திரிகா கிருஷ்ணா கனகா சுவர்ணா ரத்தா பகுரூபான்னு ஏழு விதமான ஜிஹ்வைகள் அதுல கிழக்கு திக்குல சுப்பிரபாங்கிற நாக்கு அக்னி மூலையில் அத்திரிக்துற நாக்கு இருக்குது தெற்கு திக்குல கிருஷ்ணான இருக்குது மேற்கில் சுவர்ணான பேர் வாயு திக்கில் கணக்கான பேர் வடக்கு திக்கில் ரக்தான பேர் ஈசான மூலையில் பகுரூபா அப்படிங்கிற நாக்குகளோடு அக்னி பிரகாசிக்கிறார் ஏழு திக்குகள்லேயும் அக்னி இருக்கார் அதில் கிழக்கு திக்கில் உள்ள சுப்பிரபாங்கிற திசையில் நாம் காமிய கர்மாக்கள்லாம் பண்ணுறோம் அந்த தினியில் காமிய கர்மாக்கள்னா எனக்கு பணங்காசு நிறையா வேணும் அப்படிங்கிறதுக்காக சங்கல்பம் பண்ணி ஹோமம் பண்ணுற ஹோமத்துக்கு காமியம்னு பேர் நிறைய மழை வரணும் அப்படிங்கு சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணுறது சரீர ஆரோக்கியம் நிறையா வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணுறது இதுக்கெல்லாம் காமியம்னு பேர் இதெல்லாம் சுப்பிரபாங்கிற நாக்கில் கிழக்கு திக்கில் உள்ள அக்னிக்கு நாம் ஹோமம் பண்ணுறோம் அக்னி மூலையில் உள்ள அக்னிக்கு அதிருப்தானு பேர் அதில் தான் சாந்தி கர்மாக்கெல்லாம் பண்ணுறோம் ஒரு வியாதி வந்துடுத்து அந்த வியாதிக்கு பரிகாரம் பண்ணுறோம் இப்போ திலகோமம் இது மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறோமே ருத்ரேகாதினி அது கூட ஒரு பரிகாரம் அது மாதிரி ஆகுதிகள்லாம் அதிருப்தாங்கிற ஜிஹெலாம் நாம் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றது தெற்கு திக்குல உள்ள ஜிஹ்வைக்கு கிருஷ்ணான பேர் அதுல தான் பித்ருக்கர்மாக்கள்லாம் அதில் தான் ஹோமம் பண்றோம் ஸ்ராத்தங்கள் பண்றோம் பித்ருக்களை உத்தேசிச்சு பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் அந்த கிருஷ்ணாங்கிற ஜிஹ்வேல பண்றோம் மேற்கு திக்குல உள்ள அக்னிக்கு சுவர்ணான பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம் கல்யாணத்தில் பண்ற அக்னியில கல்யாணத்தில் அக்னி வச்சுக்கிறோம் அதில் ராஜஹோமம்னு நெல் பொறியினால் ஆகுதிகள் கொடுக்கறது அந்த ஆகுதிகள்லாம் மேற்கு திக்கில் உள்ள அக்னிக்கு கொடுக்குறோம் சுவர்ணாங்கிற ஜிஸ்வேல நாம் பண்ணுறோம் வாயு திக்கில் உள்ள ஜிஷ்வைக்கு கணக்கான பேர் அந்த நாக்கில் தான் யஜ்ஞங்கள்லாம் பண்ணினா அந்த ஜிஷ்வேல்தான் ஹோமம் பண்ணுறோம் யாகங்கள் பண்ணினா அந்த ஜிஷ்வேல நாம் பண்ணுறோம் வடக்கு திக்குல உள்ள ஜிஷ்வைக்கு நாக்குக்கு ரக்தான பேர் உபநயனம் பண்ணுற பொழுது அந்த நாக்கில் தான் ஹோமம் பண்ணுறோம் குழந்தைக்கு உபநயனம் பண்ணுறோமே ஆயுஷ்கர்மானு பேர் அந்த குழந்தை தீர்காயுஷாக இருக்கணுங்கிறதுக்காகவும் படிப்பு நன்னாக வரணுங்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய கர்மா உபநயனமுறது அது ஒரு சம்ஸ்காரமாக சொல்லியிருக்கா அது ரத்தாங்கிற திக்வேல நாம் ஹோமம் பண்ணுறோம் ஈசான மூலையில் இருக்கிற அக்னிக்கு பகுரூப்பானு பேர் இந்த உக்ரமான ஹோமங்கள்லாம் அந்த ஈசான மூலையில் உள்ள நாக்கில் தான் நாம் ஹோமம் பண்ணுறோம் உக்ரகர்மான்னா ராத்திரி வேளையில் பண்ணுற ஹோமங்கள் உக்ரமான தேவதைகளை உத்தேசித்து பண்ணக்கூடிய ஹோமங்கள் இவைகள்லாம் அந்த பகுரூபாங்கிற திசையில் பண்ணுறோம் அப்படின்னு விபாகம் பண்ணி கொடுத்துருக்கா அப்படி அந்த ஏழு நாக்கையும் திருப்திப்படுத்துகிறார் ரஜினி அப்படின்னு சொல்கிறார் ரிஷிகள்லாம் மேலும் அக்னி கேட்கிறார் அந்த கஷ்டப ரிஷிக்கிட்ட எப்பொழுதும் பசியோடையே இருப்பேன்னு சொல்லிட்டே நான் ஆகாரத்துக்கு எங்கே போகிறது எனக்குன்னு பகவான் ஓரளவுக்கு தானே சிருஷ்டி பண்ணியிருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் ஆகாரம்னா நமக்கு ஆயுஷ்காலம் முடிய என்ன வேணுமோ அதை சரியானபடியை சிருஷ்டி பண்ணி கொடுக்குறார் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி எனக்கு எனக்குன்னு உள்ள ஆகாரத்தை தானே அளவாதானே பகவான் சிருஷ்டி பண்ணியிருப்பார்னு அக்னி கேட்க இந்த கஷ்டபுர் சொல்கிறார் உனக்கு அதை விட அதிகப்படியான ஆகாரங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொன்ன இந்த ஏழு நாக்குகளில் ஹோமம் சரியானபடி செய்யாதவாள் செய்யாதவாளுடைய ஐஸ்வர்யம் அவளுடைய சரீரம் அதையெல்லாம் நீ எடுத்துக்கோ அதிகப்படியான ஆகாரங்கள் அதே போல தர்மமான வழியில் நேர்மையான வழியில் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிற வழியில் யார் வாழ்க்கையை அமைச்சிக்கலையோ அவர்களுடைய வீடு வாசலினி எடுக்கணுடும் நேர்மையான வழியில் எந்த ராஜ்யம் நடக்கலையோ அந்த ராஜ்யத்தில் உள்ள காடுகள்லாம் ஒன்று சேர்ந்தது அதே போல சரியான எண்ணங்களோடு இல்லாமல் தனக்குன்னு சொல்லப்பட்ட கர்மாக்கள்லாம் சரியானபடி யார் செய்யலையோ அவாளுடைய சரீரங்கள்லாம் உன்னை சேர்ந்தது இவைகளெலாம் தான் உனக்கு அதிகப்படியான ஆகாரங்கள் அப்படின்னு அந்த ரிஷி சொன்ன ஆகா ரொம்ப சந்தோஷம்னு அந்த அக்னி நமஸ்காரம் பண்ணி கேட்டிருந்தார் அக்னி இப்படி தான் உள்ள ஆகுதிகள் அக்னிக்கு ஏழு நாளுக்கு வந்ததுக்கான காரணம் இவைகள்லாம் இந்த கதையில் சொல்லப்படுறோம் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம் அக்னிக்கு எப்படி அந்த ஆர்வத்தையை செய்யணுமோ அப்படி செஞ்சுவிடணும் விதிப்படி செய்யணும் விதிமுறை மாறி செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல ஒரு ஹோமம் நடக்கிறது சமித்து வச்சுக்கிறோம் சமித்துன்னா இந்த புரசு அரசு இதை கரெக்டாக ஒரு ஒரு ஜானாக உடச்சி வச்சுண்டு ஹோமம் பண்ணுறோம் நவகிரக ஹோமங்கள்லாம் போய் பார்த்தா தெரியும் அந்த சமித்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது சரியானபடி கரெக்டாக உருஜான் வச்சு உடைச்சிருக்கணும் அதில் தோல் பிஞ்சிருக்க கூடாது அப்படி ரெட்டையாக இருக்கக்கூடாது அந்த சமித்து நுனியோடு இருக்கணும் இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்கா திசாகா நேத்திர ரோகன்ச்சா அது ரெ ரெட்ட ரெண்டு ரெண்டு செமித்தாக ரெண்டு ரெண்டு செமித்தான் நாம் ஹோமம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணினா நேத்திர ரோகம் வரும் கன்று நோய் வரும் கீழ துஷ்டார்த்த நாசனம் அதுல இந்த வண்டு இண்டு கடிச்சு பவுடர் பவுடரா கொட்டும் அந்த சமயத்துல இருந்து அதான் ஹோமம் பண்ணக்கூடாது பண்ணினா நம்மள்ட்ட உள்ள பணம் அனாவசியமாக செலவாயிடும் தேஷ்யம் பிரகருதி தீர்கா ரொம்ப நீளமா இருக்கு சமீத்து அப்படின்னா ஒரு ஜான்னா ஒரு ஜான் தான் இருக்கணும் அதிகப்படியாக இருக்கு அதை அப்படியே நாம் ஹோமம் பண்றோம் அப்படின்னா நமக்கு சத்ரு விருத்தி ஜாஸ்தியாக ஆயிடுவான் பிராணக்னா நித்வச்சஸ்மிருதாக தோல் இல்லாமல் சமைத்த ஹோமம் பண்ணக்கூடாது தோல் இல்லாமல் இருக்கிற சமயத்த ஹோமம் பண்ணினா பிராணக்னாக நமக்கு ஆயுசு போயிடும் கட்டுப்பாடுகள் வச்சிருக்கா அதன்படி நாம் ஹோமம் பண்ணணும் ரொம்ப கனமா இருக்கப்படாது ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது ரொம்ப குட்டையாகவும் இருக்கப்படாது இவ்வளவு கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்னா நாம் சரியானபடி செய்யணுங்கிறதுக்காக இவ்வளவு கட்டுப்பாடுகள் நமக்கு வச்சிருக்கா நாம் ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ கேட்டுருக்கா அவ்வளோ இடங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுத்தா சரியான முறையில் நாம் அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ஏதோ ரெண்டு மூணு ஃபுல் பண்ணிவிட்டு கொடுத்ததுனால அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்க மாட்டான் இல்லையா அதை நாம் சரியானபடிதானே பண்ணுறோம் இதுபோல் தான் ஒவ்வொன்றையும் சரியானபடி நாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்கா சுவாபிப்பிராய கிருத்தம் கர்ம எத்கிஞ்சித்து ஞானவர்திதம் கிரீடா கர்மைவ பாலானாம் தற்சர்வம் நிஷ்பிரயோஜனம் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது நம்முடைய சொந்த எண்ணங்களை வச்சு இப்படியெல்லாம் கூட செய்யலாம் இப்போ தப்பு இல்லை அப்படின்னு நாமளாக ஒரு மாதிரி கல்பனம் பண்ணிண்டு ஒரு கர்மாவை பண்ணினா கொஞ்சம் பண்ணினாலும் கூட அது நிஷ்பிரயோஜனம் ஞானவர்ஜிதம் அது இப்படி தான் பண்ணலாமா அப்படிங்கிறது அதுக்கு ஏதாவது நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கா ஆதாரங்கள் இருக்கான்னு பார்க்காமல் நாம் பண்ணினா கிரீடா கர்மைவா பாலானாம் குழந்தைகள் விளையாட்டாக அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறது குழந்தைகள் அது தான் இதுவும் தற்சர்வம் நிஷ்பிரயோஜனம் அப்படி பண்ணுற கர்மாக்கள் பூரா நிஷ்பிரயோஜனம் பிரயோஜனம் போகும் அந்நா கிருத்தம் அகிருத்தம் மாற்றி பண்ணினா அதை பண்ணாத போல தான் கணக்கு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது எந்த கர்மாவை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் அதை மாற்றி செய்யறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி இந்த அக்னியினுடைய பெருமைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்ன சரித்திரம் மகாபாரதத்தில் வருது ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரத்தை கேட்டால் மனசாந்தி ஐஸ்வர்ய பிராப்தின்னு ரெண்டு பலம் சொல்லப்பட்டிருக்கு மனசாந்தி கிடைக்கும் ஐஸ்வர்ய பிராப்தி பணங்காசுக்கு குறவு இருக்காது இந்த சரித்திரத்தை நாம் நினச்சிருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி அற்புதமான சரித்திரத்தை இன்றைய தினம் நாம் தெரிஞ்சிட்டோம் அடுத்த தர்மத்தோடு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்